சொல்ல வரா பாலகிருஷ்ணாந்தூர்த்தி சுவாமிகள் நாலு சாஸ்திரம் மகா நிபுணாள் அவ வந்து வரும் புராணம் சுக்ரார் சன்னியாசினி பத்தி தப்பா நினைச்சு காசிக்கு போனாள் கிருஷ்ணாமூர்த்தி சுவாமிகள் ஆறு சாஸ்திரத்திலையும் அப்பத்திகிதமான ஞானம் வாழ்க்க அங்க போனா இந்த எந்த பரம்பரைச்சு அந்த வாழ்னு கேப்பாள் உங்களுக்கு எந்த உருவ என்ன ஜாத்தின்னு கேட்கறது இல்லை அந்த கோளாரெல்லாம் கேட்க முடியாது நீங்க யாரு என்னால் தேசம்னு சொன்னால் பாலகிருஷ்ணானந்த ஆளு தெரியுமோன்னு கேட்டாலாம் எனக்கு தெரியாதுன்னாலாம் எங்களோடு சிவந்து பிட்சை பகவத் சொல்றதுக்காக அவதரிச்ச வாழவாள் அப்படிப்பட்ட பெரியவாழ் தெரியலே தான் நீ சம்பிரதாயமான சன்னியாசி இல்லேன்னு விட்டாள் ஆஹாஹா பாலகிருஷ்ணானந்தால் தெரியாததுனால என்னை செகுத்து வெற்றிக்கு வச்சுக்கலையா நான் புராணம் மட்டம் நினைச்சேனே வாழே என்று பத்தி இருபது நாள் இருந்து பார்த்தா எல்லாரும் இது மாதிரி சொல்ல ஆரம்பிச்சுட்டாள் உடனே நேர பிறப்பிட்ட என்ன நடந்து வந்தாள் நடந்து வந்து மாயூரத்துல வந்து காட்டாளாம் இங்க இருக்காருன்னு சிவாநிச்சத்துல இருக்காருன்னு சொன்னாலாம் ஸ்ரீவாஞ்சத்துக்கு நடந்து போனாள் ரெண்டு நாள்ல காமரம் எட்டு மணிக்கு ஸ்ரீவாஞ்சம் போய் சேர்ந்தாள் அவள் உள்ள ராமசங்கீர்த்தனம் உட்கார்ந்துருக்காள் ராதகிருஷ்ணா இருந்தாள் படத்துல சொன்னாலா உடனே உள்ள அடிச்சமாக ஆறுன்னு காக்காமலே போய் அவளை போய் வந்தன பண்ணாளா அவளை காட்டும் இவா வந்து ராச பூஜையில பெரியவாள் வந்தனம் பண்ணிவிட்டு நான் பகவத் மூணன் காக்கணும்னு வந்திருக்கேன்னு சொன்னாலா என்ன சொல்லணும் சொல்றேன் கேக்கல ஆவாலும் எத்தியில போய் ஆறு என்னன்னு கேக்குறது என்ன சொல்லணும் நாளா அக்ரூவாகமனும் சொல்லணும்னு கேட்டாலாம் அக்ரூவாகமனும் மூணு மணி சொன்னாளா பாலகிருஷ்ணானந்தாள் சரியா மணி பனிரெண்டையா தட்சாமூர்த்தி சுவாமியில் கீழே விழுந்து பிறண்டு கதறி நான் தட்சிணாமூர்த்தி சுவாமியா பிறந்தி நாலு சாஸ்திரம் வச்சு என் ஜென்மாயித்தன் நாளா குணாபுரித்தேன் அப்புறம் தான் பாலகிருஷ்ணானந்தாளுக்கு வா தட்சி மூர்த்தி இவா வந்து அப்புறம் அவா வந்தனம் பண்ணி அப்புறம் ஒருத்தம் பாகவதும் போனாலாம் இவா பெரியவாள்னு அப்புறம் தெரிஞ்சு அவா இவாள் வந்தனம் பண்ணி இவா பண்ணப்படாதுன்னு சொல்லி அவனதா பண்ணுவேன் பண்ணி அப்படி அதுக்கப்புறம் கங்கா தீரம் போய் பாலகிருஷ்ணாந்தாளு பாகவதம் கட்டதுக்கு அப்புறம் இவாளை செது மிச்சம் பண்ணப்படாதுன்னு சொன்ன சன்னியாசி எல்லாம் அப்புறம் இவாளை போலி பண்ண ஆரம்பிச்சிட்டாலாம் அப்படி அவளுடைய செத்துல சொல்றது அந்த பாலகிருஷ்ணா தான் வந்து இந்த தினத்துல சித்தியாக போதேந்திராவுடைய சமாதி என் கண்ணுக்கு நேரம் தெரியணும் என் சமாதி இருக்கிற சொல்லி இன்னைக்கும் இந்த திரிய பிரேட்சணமா பார்க்க முடியாது ஜன்னல் வழியா போதேந்திராவுடைய சமாதி திரும்ப முடியாது சமாதி பாலகிருஷ்ணாந்தாலுக்கு இப்ப போய் பார்த்தா இன்னைக்கும் தெரியும் ஏன்னு பார்த்தா போதேந்திராவுடைய சமாதி தெரிய முடியாது அப்படி சமாதி அந்த ஜன்னல் வழியா அதுக்கு தகுந்தபடி ஜன்னல் வச்சிருக்கு அந்த ஜன்னல் அடைக்கிறதில்ல அப்படி இன்னைக்கும் அப்படி பகவத் தன்சத்தியம் புத்திரேஷனல் ஆரேஷனை இல்லை இத்தனையும் விட்டவ மண்ணாஷே பெண்ணாசே பொன்னாசே அத்தனையும் விட்டவாள் அதனால வந்து எதிகள் விஜயகோபால சுவாமி பிரபுகள்லாம் மூணு ஆசையும் விட்டேன் ஒன்னாசே என்னை விட்டு போகலையே எல்லா ஆசையும் விட்டுவிட்டேன் விஜயகோபால எத்தி மோகன ரூபா இருந்தாள் எல்லா மோகமும் எனக்கு போயிட்டு உங்ககிட்ட வச்சு ஆசை மட்டும் போகலையே சுவாமியே அது போகப்படாதா அப்படி சன்னியாசிகள் நிவத்த தருஷை உபதீயமான பகவானை பார்த்து பார்த்து பார்த்து கானம் பண்ணி பண்ணி கேட்டு கேட்டு ஆனந்தப்படுற சரித்திரமா நிவத்தருஷை பகவத்குணம் ஜனன மரண ஆகிற ஒரு வியாதிக்கு பௌஷதமாத் அதுக்கு ஜென்மது ஜென்ம மிருத்யு ஜராவியாதி துக்கதோஷ அனுதரிசனம்னா சுவாமி இருபத்தி ஆறு சாதனங்கள்னா இந்த துக்கத்திலிருந்து விடுபட்டு பகவத் அனுகிரகத்தை அடையிறதுக்கு அதுல இது ஒரு அஞ்சு சாதனம் ஜென்மா மருத்யு ஜராவியாதி துக்கம் நாம் எப்படி பிறந்தோம் வந்த வழி என்னன்னு நினைச்சா யோனே நிர்கமாதி மறுபடியும் பிறக்கணும்னு நினைப்பன சர்வமர்மச்சேதோ மிருச்சுனா என்ன அர்த்தம் அப்படி கத்திரிப்பான் குத்துவன் ஆயினும் ஊசி எடுத்து கண்ணுல குத்திரா போல இருக்கமா மரண சமயத்தில் அதை நினைச்சா மறுபடியும் பிறந்து சாகனம் நினைப்பனா ஜரை கழ்த்தணும் இவங்க உடத்துல கால வைக்கணும்னு நினைப்பா அதோட தள்ளும் சர்வ பரிபவ் ஜரான் ரோட்ல போறவன் சிரிப்பான கழுவ வந்தவனை பையனே சிரிச்சுட்டு அப்புறம் தூக்குனா வியாதி கபத்தை காரிக்காலி தூப்புவன் செவந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவான் அப்படிய சுயோகம் வேண்டியவன் போயிடுவான் வேண்டாத வந்து கணக்காப்பான் அழுவன் அகா நான் சப்பாதி சொத்துக்கு ஆறோ வந்து கணக்காக்குறான் வருத்தப்படுவனா இப்படி ஒரு அஞ்சு தோஷத்தை ஒருத்தன் நினைச்சா என்ன பஜிக்காம இருக்க முடியுமா அர்ஜுனான்னு கேட்டால் கீதையில இதெல்லாம் மறந்துட்டு தானே ஈஸ்வரன் மறந்துட்டு இருக்கான் இதெல்லாம் வந்து அபரிகாரியமான துக்கம் இது இது ஈஸ்வரானு கிரகத்தால் தான் பரிகாரியம் இது அதனாலதான் நீ வந்து மாட்டிக்கிட்டு இருக்கிற இடம் சரியான இடம் இல்லை அர்ஜுனா அனித்தியம் அசுகம் லோகம் இமம் பிராப்பிய பஜஸ்வமா அனித்தியமான லோகத்தில் வந்து ஆகப்பட்டு இருக்கே இதுல வந்தவன் என்ன பஜி வேணா பணம் காசிலோ ஊடு வாசலோ நம்பிவிடாதே என் அனுகிரகம் இருந்தால் எல்லாம் சர்வா சுக பயாதிஷா பத்ரிக்கும் குளுந்திருக்கும் சுகமா இருக்கும் உருதுக்குலையும் துக்கம் இருக்காது அப்படி சுவாமி சொல்றாள் அதைத்தான் நம்ம பெரியவாள்லாம் சொல்றாள் ரொம்ப பகவான பஜி பகவான பஜி நல்ல காரியங்களை பண்ணு தான தர்மத்தை பண்ணு மந்திரக்கேபத்தை பண்ணு பெரியவாளை செய்வி ஆலயத்துல போய் தரிசனம் பண்ணு அப்படி பண்ணினா எல்லாம் சரியா போயிடும் அது சரி கட்டிப்படும் தோஷங்களை போய்க்கு அப்படி சொல்றாள் அப்படியே நல்ல காரியம் பண்ணிக்கிட்டே இருந்தால் கேவலம் அர்த்தபராளா இருக்காள் இப்போ அர்த்தம் ஒன்று இருந்தா போரும் அதுக்கு என்னென்ன வசதி வேணும் நினைச்சுக்கிண்டு அதுக்கு ஏதாவது சாதனமான காரியங்களை செஞ்சுதான் போறோம்னு நினைச்சுக்கிறாரு அது போராது சரங்கு மேல இருக்கிற ஷகப்பு மாறினா போருமா உள்ள இருக்கிற ஷீனா போகணும் அதனா களைஞ்சிட்டு தெரியணும் அது மாதிரி இனிமே ஜென்ம ஜென்மாந்திரங்கள்ல வர கஷ்டத்தை தான் நாம் வந்து நிவர்த்தி பண்ணிக்கணும் அதுக்கு பூர்ணமான பிரயத்தனம் பண்ணணும் இல்லையோ பெரிய பத்னி வேணும் வேணும் ஐஸ்வர்யம் வேணும் கிரகம் வேணும் பேரன் வேணும் இருக்கிற மட்டும் நினைப்பேன் தார்மிகன் கூட அப்படியே நினைக்கலாம் அதுக்கும் பகவத்குணம் தானாத் லோகமே மூணு பிரகாரமா தான் இருக்கு முக்தாள் ஜீவன் முக்தாள் ஒரு கோஷ்டி மூச்சுக்கள் ஒரு கோஷ்டி விஷயிகள் இந்த மூணு பேருக்கும் பகவத்குணந்தாம் மார்க்கம் என்றாள் நிறை உபஜீயமானது பௌஷதாஸ்ரோதரோபிராமது கௌதமஸ்லோக குணானுவாதாது வந்து விரக்தி வரும் பகவத் குணத்திலே அல்லது ஆத்மஹத்தி பண்ணின பாபிக்கு தான் வாண்டாம் தோணும் அபகதா சுக்குமாத் அவன் சோகமோகம் இல்லாதது ஆத்மஸ்வரூபம் அப்படிப்பட்ட ஆத்மஹத்தி பண்ணின பாபி தான் பகவத் குணம் காக்க மாட்டான் கொண்டு போய் தள்ளுவான் நான் நிறைய ஆக்கிறதுக்கு அந்த ஜீவனை கொண்டு போய் பூரா விடுவான் அவன் தான் காக்க எனக்கு காட்டுறது போரும்னு தோணுமா அப்படி சொல்லி ராஜா நமஸ்காரம் பேசாமல் சொல்லல சுகாச்சாரியா ஞானிகள் காபட்டு கண்ட முடி என்று சொல்வாள் மறுபடியும் சொன்னாள் கிருஷ்ண சரித்திரம் காக்காவன கிருத்ணனா போடுவேன் தாத்தாவான பாண்டவான பெரிய மகா யுத்தத்துல காப்பாத்தி வச்சவாள் பிதாமகமே தேங்கில யம் கௌரவசை பீஷ்மதிரோண கிருபாதிகள் ஆகிற பெரிய திமிதிமிங்கலம் நரஞ்ச சமுதிரம் துரியோசன சைன்யம் அந்த சைன்யத்தை பரமாத்மா எங்க பாண்டவாளான பிதாமகால தாத்தாக்களை தாண்டும் முடியா பண்ணி வச்சுட்டாள் எப்படி தாண்ட முடியா அப்படின்னாலும் தெரியுமா அனாயாசமாயிரு கன்றனுடைய கால்வெப்பை எவ்வளவு தாண்டலாமோ அது மாதிரி தாண்ட முடியாது பகவான் இல்லையா ஒன்னும் நடந்திருக்காது பாரத யுத்தம் அவன் பாரத யுத்தத்துல எத்தனையோ தர்மபுத்திர கட்டி கொண்டு போக எட்ட பண்ணிவிட்டார் அவன் சுவாமி இருந்து ரஷிச்சாள் ஜெயதிரசன் இன்னைக்கு அஸ்தமனத்துக்குள்ள வதம் இல்லைன்னா ஜீவனை விட்டுறேன்னு அர்ஜுனன் அஷ்டவ ஜெயதிரசன் போய் ஒழிச்சு வச்சுக்கிட்டார் துரியோசன துரியோசனுடைய தங்க புருஷன் விஷ்வலை சகோதரி சகோதரி புருஷன் ஒழிச்சு வச்சுக்கிட்டாள் உடனே திரமூத்தாதிகள் பயப்படுறாள் சுவாமி போய் கேட்டா நான் என்ன என்ன கேட்டா அவன் பிரதிஞ்சி பண்ணாங்கிறாள் அப்புறம் உடனே சுவாமியை தர்மபுத்தர் வந்து சரணாகி பின்னாள் சொன்னபடி கேக்குறதா இருந்தா உனக்கு ஏன் கிடைக்கும் அர்ஜுனா இருந்தாள் எதை சொன்னாலும் கேக்குறேன் அப்புறம் சமயத்தில் ஆட்சேபிக்கப்படாது இல்லைன்னு சொன்னாள் அஸ்தமிச்சதுக்கு அப்புறம் கொள்றது இல்ல அஸ்தமனத்துக்கு முன்னாடி கொண்டு போறேன்னு சொல்லிருக்கான் பகல் ரெண்டு மணிக்கு சுவாமி என்ன பின்னால் யுத்தம் நடந்துட்டு இருக்கிற போது அர்ஜுனனுக்கும் தெரியாம எதிராளிக்கும் தெரியாமல் தன்னுடைய சக்கராயுதத்தை மேல சொல்லிவிட்டால் தேர்ல பகல் ரெண்டு மணிக்கே அஸ்தமனமாய் ஒரே கும்பிட்டுட்டா போச்சு அந்த பயம் அங்கேயிருந்து ஓடி வந்தான் ஜெயதிரசன் அஸ்தமனம் ஆச்சு இனிமேல் தன்னை கொல்ல மாட்டான்னுட்டு நெருப்புல அறங்குலான்னு சொல்றதுக்காக வந்தான் அர்ஜுனே சுவாமி அடி அவனே என்றாள் அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னா அடிக்க மாட்டேன் தான் அர்ஜுனன் அஸ்தமனத்துக்கு முன்புதானே அடிப்பேன்னு சொன்னேன் மாட்டேங்கிறான் அங்கயாவது இப்படி தர்மம் உண்டா யுத்தம் பாரதம் பாரத யுத்தம் அந்த பாரத யுத்தம் நடந்த வேகம் அந்த யுத்த வேகம் இருக்க தவிர்த்து தர்மம் இல்ல இப்ப நடக்கிற யுத்தத்துல அந்த அதிர்ச்சி தான் இப்ப எங்க பார்த்தாலும் சண்டையும் பூசமா கிடைக்கு ஆனா தர்மம் போயிட்டு தர்மம் இல்லாத அதர்ம அந்த யுத்தம் மட்டும் அடிச்சுட்டு இருக்கேன் அடிக்க மாட்டேன் நான் சொந்த காக்கறேன்னு சொன்னேன் நினைக்கல சொந்த காக்கறேன் அகற்றினாள் நான் வந்து அசத்திய சந்தானம் ஆயிடுவேனே சத்தியம்னா வந்து பெருசுன்னு சொன்னாள் எனக்கு தெரியண்டா சத்தியத்தனுடைய பலன் நான் சொன்னத கழுவுட்டாள் அடிச்சு வதம் பண்ணிவிட்டா ஜெயா ஜெயதரசனே உடனே துரியோகனும் வரலாம் கட்சி வந்து பேசி என்ன பண்ணலாம் போகலாம் வரலாம் சொன்னா என்ன தப்பு பண்ணிவிட்டா சொல்லுனாள் அஸ்தமிச்சு போச்சே என்ன சொன்னாள் அஸ்தமிச்சு உங்கடா போச்சு என்ன ஒரே இருட்டா கணக்கு மணி அற்றையே ராத்திரி பார்க்க இவ்வளவு இருட்டு வருமா இல்லாம சுவாமி அவனுக்கு தெரியாம முள்ள அந்த சக்கரத்தை எடுத்து விட்டால் மணி ரெண்டாயிரம் முக்கால் பெயர் அடிக்கிறது காட்டால் அவனுக்கே ஒன்றும் புரியல சுவாமி சக்கரம் வச்சதா எடுத்ததா ஒண்ணும் புரியல என்னடாது அசத்தமாக போய் பேசிவிட்டமே எல்லாரும் மாரபங்கத்தை அடைஞ்சி வரப்பட்டு போயிட்டான் எல்லாம் பகவான் அர்ஜுனுடைய தேர குடும்பமா வச்சு ஒரு குடும்பி போய் வித்தலாட்டம் பண்ணி அவன் எத்தனையோ சொல்லுவான் அவன் ஒரு பத்து ரூபா பணம் கொடுங்க மெட்ராஸ் போக வேண்டியிருக்கு நாலு சாயந்திரம் நீ போற சாயந்திரம் கூட முடியும் அவனுடைய நிர்பந்தம் அவன் வயசானவன் ஆத்துல சாத்வியான பத்னி குழந்தைகள் மார்க்கம் இல்லை ரஷிக்கணும் போய் சொன்னா குத்தம் நாளைக்கு தலை நூறு புத்தி ஒண்ணு வந்து அது மாதிரி சுவாமி பொய் வித்தலாட்டங்கள்லாம் பண்ணிட்டு ஒரு குடும்ப வித்தலாட்டம் குடும்பத்தை காப்பாத்தி பண்ணிருக்கா அப்படி பகவான் போடுவேன் சுகாச்சாரியார் பேசாம கண்ட முடிந்துட்டாள் தாத்தாவை பேசாம இருந்துட்டாள் இந்த பாகவதத்தை என் பிரபு கிருஷ்ணன் உள்ள வந்து கர்ப்பைக்குள்ள வந்து நான் காக்கல்லைன்னா ரொம்ப கிருத்தனா போடுவேன் நாளா திரௌஸ் விப்டமிதம் மதங்கம் சந்தான குரு பாண்டோபகட்சி ஆத்தச்சக்க மாதுஷ்டமேய வந்து ரஷனான ஜீவன் போய் வேண்டிய விடத்துல பரமாத்மா உள்ள வந்து எப்ப ரட்சிச்சாந்திரி மாதிரியம் இதன எரிஞ்சு போய் கிடக்கு உள்ளே பாதி எரிஞ்சு போச்சா தட்டி காற்றாள் இந்த போனா போயிட்டுமே போயிட்டதுனால என்னன்னு சொல்லுவோம் ரெண்டு வம்சத்துக்கும் அப்படி தர்ப்பணம் பண்ண இந்த ஒரு குழந்தை தானா சந்திர வம்சம் குருவம்சம் ரெண்டுக்கும் பரீட்சத்து வண்டிதான் மிச்சம் சந்தானங்க சுவாமி வைகுண்டத்துல இருந்து ரட்சிக்கலாம் துவாரகையிலிருந்து அப்படி ரஷிச்சா பகவானுடைய காருயத்துக்கு அது அழகில் பக்தா ஸ்ரமப்படுற இடத்துல கூட போயிருந்து ரட்சிக்கணுமா அதுக்காக குட்சிங் கதாத்திரா ஜுகோப சக்கர முன் கையுமாய் வந்து என்ன பக்கத்துல இருந்து எங்கம்மா எதுக்காக எங்க அம்மா பண்ணினதி நமஸ்காரம் பண்ணி சரணாகதி பண்ணினாள் எங்க அம்மா அதுக்காக ஓடி வந்து காப்பாத்தினார் அந்த கிருஷ்ண சரித்திரம் காக்காவனா போடுவேன் அப்பவும் சொல்லலை சுகாச்சாரியால் ஒண்ணு சொன்னாள் எனக்கு பசிதாகம் பாதிக்கிறதுன்னு நினைச்சுக்கலே சொல்லலையோ பசிதாகம் ராஜ்யத்துல இருந்த போது ஒரு அதிதுசகே சைக்க முடியாம இருந்தது உங்ககிட்ட பகவத்குணம் காக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு தெரியலே நாளா தெரியாது ரொம்ப அதி துசகதான் புத்திவாச அப்படி இருந்தா கூட தீர்த்தம் கூட சாப்பிடலான் என்ன பாதிக்கல்ல இந்த பசிதாகம் என்ன காரணம் தெரியுமா பிரம்மனிஷ்டாலான உங்களுக்கு உருகி வருது பகவத்குணம் அம்மா ஹிமாச்சலத்துல உருகி கங்க வரா போல வருதா பிபந்தம் உத்தம் சொல்லல்ல லெட்டிலோட்டு பார்த்து நீங்க சொல்லல உங்க ஹயம் உருகி உருகி வருது அதை பண்றேன் என்ன என்னமா பாதிக்கும் கதாமிருதமாக்கம் பெருகி வருது அது சாப்பிடுற எனக்கு என்னமா தெரியும் பசிதாக பாதிக்கும் என்ன சொன்னாளா உடனே என்ன பனிரான் நாள் சூத்த பார்த்து ரொம்ப வாகுள்ளாம கொண்டாடினாளா ராஜாவே ஏவம் நிஜம் விஷ்ணுராதம் ராஜாவே பிரம்மனுஷ்டா ரொம்ப கொண்டாடினாளா என் அப்பனே கடைசி காலம் வந்துடுத்து ஷரீரம் தாங்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பகவத் குணம் காக்கணும் தோணித்ததே பிரகுநந்தன சாதுவான சூத்தர் சவுன காதிகளை பார்த்து பிரகுனந்தனான்னு கூப்பி சொல்ற விஷ்ணுராதம் விஷ்ணுராதன் பரீட்சத்துக்கு பேரிணுனா ராதா தத்தா ரோவான சுவாமி உள்ள போய் ரட்சிச்ச குழந்தையா என்னத்துக்கு சொன்னார்னால் பாகவதம் கேக்கிறதுக்கு ஒரு பக்தன் வேணுமேனு கர்ப்பையில் போய் சுவாமி ரட்சிச்சு வச்சிருக்காரா அவன பிரத்யட்ச விஷ்ணுராதம் பிரத்யர்ச்சியா ரொம்ப கொண்டாடினாளா அப்பா இப்படி தோணாதுரா பகவத் குணம் கேட்கணும்னு தோணாதுரா வயசாக ஆக பணம் காசு ஆசை இஷே இல்லாத இது ஏதாவது கீழே போன காலாவதியா போன பத்திரத்தை மறுபடியும் ஏதாவது மறுபடியும் ஏதாவது போர் செடியா கையிட்டு போட்டு பண்ணலாமா கொடுத்த பணத்தை ஏதாவது வர வச்சத்துல ஏதாவது ஒரு எண்ணிக்கை அப்படி எல்லாம் தோணும் எல்லாம் தோணுமா வயசாய் அப்படி சரியா இருந்து பகவத் குணத்துல ஈடுபண்ணம்னா அது மகாபாகியம் பிரத்யட்ச கிருஷ்ணம் கலியிலே சகல பாபத்தையும் பண்ண சொல்லி தூண்டி விடுவா அதுக்கு ஒத்தாஷியா எடுப்பா களி அந்த பாபங்கள் எல்லாத்தையும் போக்குமாம் கிருஷ்ண சரித்திரம் மகாபாபங்கள் எல்லாம் விலகுங்கிறாய் ரேகையெல்லாம் அழிஞ்சி போறது நம்ம பாகவதம் பண்ணிவிட்டு ஒரு இன்ஜினியர் கல்கத்தாவில வங்காளட்டு போயிருக்கு வந்தே அஸ்வத்தா பித் அவன் வந்து உனக்கு அவனுக்கு பரிகாரம் தெரியாது வங்காளி காரணம் பாகவத் சத்தாக வச்சு நடத்தினார் சாயங்காலம் கதை அடையாது ராத்திரி தான் கதை அங்க போய் அவங்க கிட்ட கொண்டு போய் காயமிச்சார் சாயங்காலம் காயமிச்சுட்டு கதை நடத்தும்னு கதையை ஆயிடுச்சு அவன் என்னமா இந்த ஒரு கோடு அழிஞ்சிருக்கேன் நீ என்ன ஜபஹம் காட்டான் இவரே பாகவத உடனே அந்த வங்காளிக்காரன் அப்புறம் என்ன வந்து பார்த்து எனக்கு தோஷம் சொல்லு தெரியுமே தவிர்த்து எனக்கு பரிகாரம் தெரியாது என் கைய பார்த்துட்டு நீங்க என்னங்கறா இந்த வருஷம் பிறந்த தீர்மானமா சொல்றான் அப்படி அவனுக்கு அது ஒரு சக்தி அந்த ரேகையில கண்டுபிடிச்சி சொல்றான் கட்ட ரேகையெல்லாம் ஆனந்தம் மெட்ராஸ்ல ராஜாஜி கொண்டு காயமிச்சு ரேகை அழிஞ்சிருக்கு தனக்கு இந்த பிரஸ் பண்ணி நோட்ல நோட் இந்த ரேகா சாஸ்திரக்காரன் போன மாசம் பண்ணின அந்த ரேகை அந்த நோட் இருக்கு இப்ப ராமாயணம் கட்டதுக்கு அப்புறம் அழிஞ்சிருக்கு அவன் ஆசிட் போட்டு அழிச்சு ஆகியான் ரேகை அது தனியா நிற்குமா மேல அப்படி போல என்ன கஷ்டங்கள் பிரத்யமா தெரியுது சுக்காச்சாரியா சொல்ல ஆரம்பிச்சா நாள் அப்ப ராஜாவை என்ன கொண்டாடினார் நாள் சமய வவசித்துமா சத்தமா வாசுதேவகேஜா கீர்த்தி வாசுதேவகிர புருஷாதி சமய வியவசிதா புத்தி தவ ராஜவிஷி சத்தமான ஆளா சுக்காச்சாரியால் ஹே ராஜவிஷி சத்தமான் குண்டாடா பரீட்சித்தே என்ன நல்ல காரியம் பண்ற நல்ல பிரவத்தி வந்தவனே ஆனறையா கொண்டாடினவன் சிலவன் அடதுங்கிற போல நெஞ்சில வச்சுக்கிட்டு துக்கப்படுவானு சொல்ல மாட்டான் தவிக்கும் மனசு ராஜ ரிஷி சத்தமான்னு சொன்னால ராஜ ரிஷிகளுக்கு பெரிய சிறந்தவனப்பா யாருக்கு கிடைக்கும் இந்த பகவத் குணம் பாகவதம் இப்படி ஒரு பிரவர்த்தி உனக்கு ஏற்பட்டுது வாசுதேவ கதாயந்தேதா நைஷ்டிக அவன் நடத்தித்தான் தீர்றது கட்டுதான் ஆகணும் இன்னும் ஸ்லோகம் விடாமே इन्हेंलच् बिटे सम्यवसिता बुद्धि वासुदेव कथायाज्जाइष्ठि वासुदेव कथा प्रश्न புருஷாதி வாசுதேவ கதையை சொல்லணும்னு ஏற்பாடு பண்ணாலேயான மூணு கோஷ்டி எது காப்பாத்துருந்தான் யாரே நான் முதல்ல சொல்றவனை இரண்டாவது சொல்லு முடியா பண்றவனை ரட்சிக்கிறதாம் மூணாவது கக்கரவாழ ரட்சிக்கிறதாம் வக்தாரம் தற்பாத சலிலம் சொல்றவன் சொல்ல முடியா பண்றவாழைய காப்பாற்று கேக்குறவாழ் பண்றவாழ் நடக்கணும்னு ஏற்பாடு பண்ண கே ஆர் சுப்ரமணி அவளும் கேக்கத்தான் போது எனக்கு தனியா ஒரு கோஷ்டி பிரிச்சான் சில சமயம் கேட்க முடியாம போனாலும் நடத்த வாழ்க்கை அப்புறம் வந்ததுக்கு செஞ்சிருக்காரு சில பேர் ஏற்பாடுவோம் ரசம் இல்லையோ குழம்பு இல்லையோ கத்துவன் தவிர ஒரு பய கறி இல்லையத்து அதுக்காகவே ரெண்டு பயங்கரம் நடந்திருக்கு எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் ஏற்பாடு ஆகல வரணும்னு ஆசையோடு இருக்காள் வருவாள் நம்பி செஞ்சு ஒரு நாள் வரவே மாட்டான் வராதுக்கு என்ன காரணம் தெரியுமோ இவன் வர வேண்டாமே சங்கல்பம் சேர்த்தே பண்ணிருக்காங்க சுக்குலாம்பரம் இடத்துல நினைச்சா கத்தாயம் வரத்தான் வருவாள் அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை அவ கொஞ்சம் கூட அவளுக்கு எடுப்புல ஏதாவது கேட்க முடியல அவளுக்கு அந்த புண்ணியம் வந்துவிடுமா அதுதான் மூணு கோஷ்டியா பிரிச்சாள் எத போல பகவத் சரணத்தில் இருந்து பெரிய கங்கையை போலயா பகவத் குணம் கங்கை கங்கைன்னு சொன்னாலே புண்ணியமா கங்கையில போய் ஸ்நானம் பண்ணாலும் புண்ணியமா ஆனால் கங்கைக்கு போறவனுக்கு ஒரு டிக்கெட்டு வாங்கி கொடுத்தா கூட புண்ணியமா பிரம்மனுஷ்டால் ராஜாவை கொண்டாடி விட்டு கிருஷ்ணாவதாரத்துக்கு நிமித்தம் பூபாரம் பூமி தேவி பிரம்மாவன இடத்துல போய் சரணாகிருதி பண்ணி ரொம்ப பொய் பித்தலாட்டம் பண்ற பயன்கள்லாம் ரொம்ப அதிகமா போட்டான் என்னால தாங்கல்ல நல்ல குழந்தை எத்தனை குழந்தை இருந்தாலும் அம்மாவுக்கு பாரமா தோங்காது தோணாது ஒரு போக்குரி பயில அந்த அம்மா வச்சு காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டப்பட்டு போடுவாள் அதனாலே பூபாரம் தாங்காமல் பூமி தேவி கௌரூபினியா போய் பிரம்மாவை பிரார்த்திக்க பிரம்மா பரமேஸ்வரன் முப்பத்தி முக்கோடு தேவர்கள் பூமி தேவி எல்லாருமா க்ஷீடாப்தியில் போய் நாராயணனை ஸ்தோத்திரம் பண்ண சுவாமி பிரம்மதேவனுக்கு அசரீரியாய் எபுறத்தில் வந்து கிருஷ்ணாவதாரம் மட்டும் சந்தோஷமா சொன்னபடி நடப்பாங்க அவதாரத்துக்கு இனிமேல் பிரம்மனிஷ்டாளுக்கு வசுதேவருக்கும் தேவக்கி நடந்த விவாகத்தை போய் சொல்றாள் வசுதேவர் தேவைக்கு விவாகம் கம்சனுடைய சகோதரி தேவைக்கு சித்த பாப்பெரிய பாப்புல அப்படி இருந்தா கூட தன் சகோதரி மாதிரி நம்ம பிறந்த சகோதரிகளை சந்தோஷமா குடும்பம் வழங்குமா அதுக்கு தான் சுமங்கலி பிரார்த்தனை பண்றது சங்கராந்திக்குறது சீர்த்தி செய்யறதுனா என்ன தெரியுமோ சகோதரிகள் துப்தாலா இருந்தா அந்த குடும்பம் அப்படி இல்லையா தானி கிருத்தியாக தானிவா ஒன்பதாம் மனு போய் எழுதியிருக்க ஜாமையோ எத்தனை பூஜ்யந்தே குலஸ்திரிக்கும் பேரு ஜாமீ குலஸ்திரீகம் சகோதரிக்கும் அம்பாளுடைய சுரூபம் வழக்கம் இந்த சகோதரிய ரொம்ப பிரியமா வச்சுக்கிறது இந்த தேசத்துல அவளுடைய அசுப்தி வரப்படாதுன்னு கம்சம் எத்தனை துஷ்டனா இருந்தா கூட சகோதரி ரொம்ப வாங்கிச்சேன் கல்யாணம் ஆகி மத்தியானமே ஊருகல ஏராளமான ரசங்கள் வச்சு வசுதேவன் என் தேவிக்கும் கல்யாண கோலத்தோடு அழிச்சுன்னு போறான் ஒரே வாத்தியம் இந்த நாதமொழி பாண்டுகிட்டுக்கெல்லாம் அறுபத்தி மூணு எழுபத்தி கணக்கு சொல்லுவேன் பாட்டுக்கு மயில் கணக்கா நிற்கிறது பாகவதில ஒரே ஐடியா நிற்கிறது வாத்தியங்கள் அப்படி வாத்திய கோஷத்தோட ஊர்வலம் பரண்டு போற போது இத்தனை நாளத்தையும் தாண்டிக்கிண்டு ஆகாசத்திலிருந்து ஒரு சப்தம் ஒண்ணு உண்டாச்சா என்ன சொல்லிருந்தால் எவளவு ஊர்வலத்துல கடுவாழ முடிச்சு நீயே ஐச்சின்னு போறியோ அவளுடைய எட்டாவது கர்ப்பம் துவாம் ஹந்தா ஹந்தானி உன்னை கொல்ல போறதுன்னு சொன்ன உடனே பாத்தியங்கள்லாம் நடுத்த சொன்னா கடுவாளத்தை குதிரை மேல போட்டான் கத்தி எடுத்தான் பன்னெண்டு மணிக்கு லக்னம் ஆயி கல்யாணம் ஒரு மணிக்கு ஆயிருக்கு உடனே ஊர்வலம் இவர் அப்பதான் ஒரு மணியா இவருக்கு தெரியும் பத்து அவளை உடனே அன்பு வந்துடுத்து உடனே போய் அவளை போய் ஸ்தோத்திரம் என்ன சொன்னார் हन्याति ூரம் உணி பவானு கசம் ஹன்யாத்துன்னு கட்டாய நீ என்னமா சகோதரிய போய் கொள்ளலாம் எல்ல குணசனான நீ நீ போஜ குலத்துக்கே நீ வந்து கீர்த்திக்கிறார் நீ என்னமா சகோதரி போய் வெட்ட போறே இது தப்பான்னு தப்பா செய்ட்டாள் வசுதேவர் இப்படி ஒட்டப்படாது ரொம்ப தப்பு அது அப்பா உன்னை கொல்ல போறது எட்டாவது கர்ப்பம்னு பயந்து நானே நீ போய் வெட்ட போற ஏதேனா ஆறாவது இப்படியாவது காலம் ஆயிட்டார ஆகணம் யாவனா இருந்தாலும் மரணம் இல்லாம யாராலேயா இருக்க முடியுமா எப்படி வந்து நடக்கிறவனு ஒரு கால அந்தண்ட எடுத்து வச்சுதான் பின் காலம் எடுப்பணும் ஆமா ஒரு கால எடுத்து விரம் பதவிக்கேன ஆமா ஒரு கால எடுத்து அண்ணந்த வச்சுதான் மறுபடியும் பின்கால தூக்குறான் ரெண்டு காலையும் விடமாட்டான்டா ஆகினாலே இந்த போகும் ஆத்மா போகாது இந்த சரீரத்துக்கு பதிலா வேற சரீரம் வரும் எப்படி அட்டை ஜலூக்கையானது விடுவோம் அது மாதிரியா ஆயினால் நீ மரணத்துக்கு பயப்படாதே என்ன அவன் சொல்ல மாட்டானோ இந்த தத்துவங்கள்லாம் உன் மாம்படியாளுக்கு சொல்லுவேன் மாம்படியா கழுத்துல கத்தி விழுந்து அவ போடுவாங்க எனக்கு உபதேசம் உம் மாம்படியாவுக்கு வார சரீரம் வரட்டும் அவன் இதுக்கு இத்தனை கவலைப்படுறீர்கள் அசத்துக்கு போய் ஆசீர்வாதம் அமைப்பு சொல்லுவான் சொன்னார் பார்த்தார் இவன் இதெல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லைன்னு தத்துவம் பேசி பிரயோஜனம் இல்லைன்னு வியவகாரத்தை அழகா சொன்னார் முடிஞ்சட்டும் உற்றோட யோசிக்கணும் புத்தி உபயோகப்படுத்தணும் ஆபத்து வந்த சமயத்துல என்ன பண்ணலாம் யோகிச்சார் குழந்தை கொல்ல போறதுனா பயம் ஆயினால புத்திரான் சமர்பய மனசுக்குள்ள தீர்மானம் பண்ணிண்டாளா இது அவர் சங்கல்பம் மன சங்கல்பம் இது புத்திரான் சமர்ப்பயிஷே அஸ்யாக யதஸ்தேன் குழந்தைகளிட்டே இருந்தாலும் அவனுக்கு பயம் குழந்தைய அவனுக்கு தரையின்னு சொல்லிவிடுவோம்னு தீர்மானம் என்ன அர்த்தம் குழந்தைய தரையின்னு சொன்னா குழந்தையை கொண்டுடுன்னு சொல்லுவேன் சொன்னார் இது அவங்ககிட்ட சொல்லணுமே சொன்னா சொன்னபடி நம்மளால நடத்த முடியுமான்னு யோசிச்சாரா சொன்னு நடத்தி ஆகணும் ஏன் நடத்த முடியுமா குழந்தைய கொண்டு போய் என்ன அவரே கவலைப்பட்டார் நாலஞ்சு வயசு பொண்ணு கல்யாணம் பண்ணுவா பதினைஞ்சு பதினாறு வயசுக்கு அந்த குழந்தை பெரியவளாகும் அப்புறம் சாந்தி அப்புறம் சீமந்தமான அப்புறம் குழந்தை பிறக்கிறது இப்ப இந்த நாள்ல தான் குட்டின மேலும் சக்தி பூர்த்தி மட்டும் குட்டிக்கிட்டே இருக்கான் ஒரே மேடம் வாசிக்கல இருந்து மட்டும் நடக்கு ரெண்டு மூணு நாள் ஆயிடுறது எல்லாம் ஒரு பகல்லதான் இப்ப சகோ ஆயிடுது இந்த அழகுல தர்மசாஸ்திரம் வரைக்கே சாந்தி கல்யாணம் வச்சுக்கலாம் கோளாறு சொல்லிக்க முடியல ரொம்ப ஊழலா போறது வர வர எல்லாத்தையும் பார்த்துதான் ரொம்ப ஆச்சாரியால் வருத்தப்படுறாரு இது இவனோட போகல பிறக்கிற குழந்தைன்னா வந்து தர்ம வீரியம் இல்லாத குழந்தையா பறந்துடுறான் அதுக்காகத்தான் இந்த விவாகாதி சம்ஸ்காரங்கள் எல்லாமே க்ஷேத்திர சுத்தி ஏற்பட்டு உண்டாக போற குழந்தையினுடைய ஸ்ரேஸுக்காக இதெல்லாம் அது புரியல அது என்னத்துக்காகன்னு தெரியல அது அது புரிஞ்சான்னா சரியா பண்ணிடுவோம் பிறக்க போற குழந்தை நல்ல குழந்தையா பிறக்கணும் அதுக்காகத்தான் இத்தனையும் எதுவும் என்னத்துக்காக வாங்கி போடுறா வயலை என்னத்துக்கு ஒட்டி வாங்குறான் எல்லாம் பண்றது என்னத்துக்கு தானியம் நல்லதா கிடைக்கணும்னு அது மாதிரி பிரஜை நல்ல பிரஜையா உண்டாகணும்னு அதுக்காகத்தான் தெரிஞ்ச தத்துவம் ஏன் குழந்தையும் இந்த கம்ச ரூபியான குற்றி இந்த கம்சனுக்கு தான் ஏதாவது குழந்தையும் பிறந்துட்டோம் அவனு இருந்தா என்ன பண்ணுவேன் அசரீர வாக்கு சொன்னா போல மாறி போய் என் குழந்தைதான் அவனை கொண்டு விட்டனியோ வாக்க என்று பேரிட போறாள் பத்ரகாலின் பரவ மங்களையெல்லாம் நீ பக்தாளுக்கு கொடுப்பதுனால பத்திரகாளி என்று பேர் வைக்க போறாள் விஜயன்னு பேர் வைக்க போறாள் உபாசிக்கிறவாளுக்கெல்லாம் எந்த காரியம் ஆரம்பிச்சாலும் ஜெயம் வைஷ்ணவி சகோதரத்துல பிரேமம் அப்படி இல்லாமத்துல பூஜை பண்ண போறாள் நீ உனக்கு பரமேட சேஸ்கரமான ஆலயங்கள் எல்லாம் கட்ட போறாள் நீ கஷமத்தை அடையவே இங்க பார்த்தாலும் கோவில் கட்ட போறாள் அந்த அந்த துர்கிக்குதான் இப்போ வெள்ளி கவசம் பண்றதாஞ்சிபாடு பண்ணியிருக்காள் சுவாமி வைகுண்டத்திலிருந்து அனுப்பிச்ச துர்கே நம்ம முறையெல்லாம் நீக்கிறதுக்காக அனுப்பிச்ச துர்கேவள் துர்காக்கும் திராயசேமா துர்கே கத்தியசைன்னா தர்மபுத்திரர் மகாபாரதத்துல துர்கம் துர்கம்னா ஆபத்து அகழ அதுல இருந்து நீ கா தாண்டி காப்பாற்றுறதுனால உனக்கு துர்கான பேர் வந்துருக்கு உன் பேர் நல்லா இருக்கணும் அதுக்காக என்ன காப்பாற்றுங்க கடனுடன் எல்லாம் போயிடும் துர்கா ஸ்தோத்திரம் படிக்கிறவாளுக்கு ஆனா கடன்கடன் ஜெயில் முதலிய காராகிரக வாசங்கள்லாம் நிவர்த்தி ஆகிடும் விராட நகரம் ரம்யம் கச்சமானோசி அஸ்தூன் மனசாதேவின் துர்காம் திரிபுவனேஸ்வரின் துர்கா ஸ்தோத்ரம் வர்த்தா அத்தியாயம் விராட பருவாவிலே மகாபாரதத்திலே ஜெயஸ்தோம் முதல் பாகத்திலயும் இருக்குது பாரத புஸ்தம் இருக்குதா வாத்து புத்தகத்திலயும் இருக்கு அதுக்காச்சே ரொம்ப ஸ்தோத்திரம் அதை படித்தா கடன்கடன் எல்லா சிரமங்களும் நிவர்த்தி ஆயிடும் அப்படி சுவாமி சொல்லி அங்கே இருந்து துர்கையை அனுப்பிச்சாள் மூணு மாசம் கர்ப்பம் தேவிக்கியினுடைய கர்ப்பத்தில் இருந்த குழந்தையை கொண்டு போய் ரோஹிணியினுடைய கர்ப்பத்தில் வச்சு விட்டால் உடனே காவல்காரன் ஜெயிலுக்கு காவல்காரனாக இருக்கிற பயன்கள் என்ன சொன்னா சிரவிச்சு போச்சு ஆயிடுத்து விசித்தியா போட்டு கத்தின உடனே அங்க பலராம சுவாமி அங்க அவதாரம் பண்ணிவிட்டால் ரோஹிணி நடத்துல கர்ப்பத்தில் बना ततो समागी समागी देवी, दधार சாட்சாத் சேஸ்வர தோ ஜன் மங்கலம்தூர சர்வாத்மாதூத்தனந்தனீன் நச भवनं சரஸ்வத்தம் சாஜிதா தாஜய்தீன் பனிஸ்மிஷமே பிரோரி அவதாரம் கிருஷ்ணாவதாரம் சொல்ல ஆரம்பிக்கிற போது தத்துவ ஜெகன் மங்களம் ஜெகத்துக்கெல்லாம் மங்களம் வந்து பிரம்மணிஷ்டா மங்களமான வாக்கு அதுதான் சோழன் கிருஷிஷ்டுமே கடைசியில பதிமூணாவது ஸ்லோகம் பாகவதம் ஆரம்பிக்கிற போது கோபாலனுக்கு நமஸ்காரம் பண்ற போது நான் சொல்றேன் பாகவதன் பக்தாளுக்கு மங்களத்தை கொடுக்கணும்னு கேட்கிறவாளுக்கு அப்படிப்பட்ட மங்களமான சப்தம் என் வாக்களை வரணும்னா ஒரு நமஸ்காரம் சுவாமிக்கு பண்ணிவிட்டு ஆரம்பிச்சிருக்காள் மனத்துல ரெண்டு மாசம் தியானம் பண்ணின பரமாத்மா வசுதேவருடைய மனசிலிருந்து தேவகியினுடைய வந்தாழாம் ஜெகத்துக்கெல்லாம் மங்களத்தை கொடுக்க கூடிய பிரபு கிருஷ்ணாவதாரம் ஜெகன்மங்கலமாம் அப்படிப்பட்ட மூர்த்தி தேவகியினுடைய கபத்துக்கு வந்து சேர்ந்தாழாம் உள்ள வந்து எல்லா உலகத்தையும் தன்னுள்ள பிரபு தேவகியினுடைய கர்ப்பத்தில் போய் வசிச்சானா அப்படி வசிச்சு வச்சிருப்பதுனாலே ஜோதிர்மயமான அவளுடைய காந்திய உலகங்கள் எல்லாம் பார்த்து சந்தோஷப்பட முடியலையாம் அது எத போல என்னால் குடத்துக்குள்ள வச்ச மாதிரியும் ஞான கலநடத்துல இருக்கிற வித்த மாதிரியும் இருந்தாலாம் தனக்கு தெரிஞ்சத்தை சொல்லிக் கொடுக்க மாட்டா அவனுக்கு கர்ப்பமாச்சேன்னு பயந்து கிண்டு ஓடி வந்து ஜெயில் கதவர் தளர்ந்து உள்ள வந்து பார்த்தான் பார்த்ததே மந்த ஸ்மிதத்தோட மங்கள சரீரமாய் ஜோதிருமயமா பிரகாசிக்கிறாள் ஆகாகா கீழ ஏழு கர்ப்பம் பார்த்தேன் அப்போ இந்த காந்தி இல்லே உள்ள வந்திருக்கிறவன் என்னுடைய பிராணனை அபஹரிக்கும் சாட்சாத் ஹரி நாராயணன் உட்டான கம்சனே ஆகமே பிராணஹரு இதற்கு முன்பு இப்படி இல்லை என்னுடைய பிராணன் அபகரிக்கும் சாட்சாத் ஹரியே உள்ள வந்துட்டான்னு சொல்லி நினைச்சானாம் கர்ப்பிணி சகோதரியல் ஸ்ரீவசம் தப்பு சகோதரியை கொள்வது தப்பு தத்தாபி கர்ப்பிணியை கொள்வது ரெண்டு ஜீவனை வதம் பண்ண தோஷம் ஆமா ஆமா யசஸ் போயிடும் ஸ்ரீ போயிடும் ஆயுஷும் போயிடும் சங்கல்பம் பகவத் சங்கல்பத்தை மாத்த என்னால முடியுமா இதனால என்ன ஆச்சு ஜதிஷ்டால் பகவத் ஜெருண்டு வரபோது எது அவசியமோ அதை மறக்காம சொல்றாள் கம்சனுக்கு மோட்சம் கிடைக்கும் போது சாருக்கியம் கிடைச்சு வைகுண்டம் போறான் பின்னாடி அதுக்கு காரணத்தை இங்க சொல்ல சொல்ல வேண்டிய இடம் இது மறந்து போகாமல் சொல்ல வேண்டிய இடம் அதை சொல்றாள் அவளுக்கு அப்படி இருக்கிறவனுக்குறானா சுவாமி ியங்கள் அதுக்கு ரூபம் அப்படி தோன்றுரா போல இருக்கான் இப்படி ஒரு இந்திரியக்கும் அந்த இந்திரியக்கு விஷயமா உள்ள தோன்று அதுக்காகத்தான் பலத்தை போட்டார் சிந்தையானோஷிகேஷம் ரூபமா அடைய போற சுவாமி மனசை வைக்கிறது பக்தினாதான் வைக்கணும்னு ஒன்னு அவசியம் இல்லை அதனால மன்மனாகவும் பக்தாங்கிற போது சுவாமி மனசை எங்கிட்ட வெயின்னு சொன்னாலே தவிர்த்து பிரேமையோட வையினோம் துவேஷத்தோட வெயினும் இன்னொரு உபபதம் போட்டு சொல்லல நிருப்பதமான மனசப்தத்தை சொன்னதுனால ஏனக்கேன பிரகார நிவேசித்தவியம் அர்த்தம் மனசை வச்சா போடும் அர்த்தம் சுவாமி பேசுற பேச்சில் ஏதாவது இடம் இருக்குமோ இன்னொன்னு மன்மனாகவாங்க அமைக்கிட்டு போட்டினான் என்ன வேதி மாத்திரையே வாழைப்பழத்தில் கொடுத்தா என்ன பாலில் கொடுத்தா என்ன வேதி மாத்திர உள்ள போகணும் நம்ம சர்க்கரையில் சொன்ன குத்து விடுவோம் சில அம்மா காவியில் போட்டு விடுவாள் நல்ல பேதி மாத்திரையை பெரிய மாத்திரையை காஃபியில் கரைச்சிப்பிட்டு ரெண்டு ஸ்பூன் சர்க்கரையை கூட போட்டு விடுவாள் பயலுக்கு தெரியாது அம்மா இன்னைக்கு ரொம்ப நன்னா இருக்கு காஃபி அம்மன் சர்க்கரை கூட போனது காஃபி ரொம்ப நன்னா இருக்கிறது இன்னும் ஒரு மணி கழிச்சுன்னா தெரியும் எப்படியாவது உள்ள போகணும் பெய்தி மாத்திரை எப்படியாவது பகவானை ஸ்மரிக்கணும் உள்ள மனசு போய் இங்கே சேரணும் அங்கே தான் மன்மனா பகவான் சொன்னாள் ஆமா பிரேமையோட மனசை வைணும் வேஷத்தோட வேணும் பயத்தோட வேயணும் அப்படின்லாம் ஒண்ணு சொல்ல எப்படி வச்சாலும் பூர்ந்து நக மண்மனாகவான்னு சொன்னாள் அப்படி பயந்து பயந்து பயத்தினால பகவானை ஸ்மரிச்சு கம்சனுக்கு மோட்சம் ஜ இந்த தேவைக்கு ந்பிணி ஜெயில இருக்காள் பிரம்மா பரமேஸ்வரன் முதலிய தேவதைகள் எல்லாம் அந்த ஜெயில வந்து ஸ்தோத்திரம் பண்ணினாரா சுவாமி சொன்னபடி சத்யசங்கல்பன் சத்யவிரதன் உள்ள வந்து தானேன்னு சத்யஸ்வரூபியா சுவாமி வந்து ஸ்தோத்திரம் பண்ணினாரா சத்யிரதம் சத்யபரம் திரு சத்யம் ோ சத்தியம் ஹேத்திரா பிரபாணோ விஃஸ்ல பஞ்சிவடாத்மா சிபோ ந சத்யௌரதம் சத்யபரம் திருசத்தியம் பகவான் சத்யவர்த்தனாம் அவனுடைய சங்கல்பம் சத்தியமா அவன் சொன்னா சுனபுடி நடப்பனாம் சத்யபரம் சுவாமியை போய் அடைவதற்கு சாதனம் சத்தியம் தானா திருசத்தியம்னால் மூணு பாலத்திலே சத்தியமா கீழ போன காலம் வரப்போன காலம் என்னைக்கும் சத்தியம் அகம் அவிய மனவேப்ரா மனு ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜ ருஷியோ இது அர்ஜுனனுக்குன்னா கீதோபதேசம் அவன் நான் வந்து வசிஷ்டருக்கு சொன்னேன் மாமதேவருக்கு சொன்னேன்னு சொல்லல சூரியனுக்கு சொன்னேன் அவர் மனுக்கு சொன்னார் மனு விக்ஷ்வாக்கு சொன்னார்னு அவள் க்ஷத்ய ஜாத்தியில காட்டாள்னு சுவாமி சொல்றாள் அர்ஜுனனுக்கு பிரேம வரும் ஜட்ஜி சொல்லுவார் அது மாதிரி சொல்லுவான் சுவாமி அப்படி சொல்றாள் இவன் விவசத்தம் பகவான் என்னைக்கும் இருக்கிறவனால் அவன் ஒவ்வொன்றும் இல்லாமல் இருந்த நாளே இல்லை அதுதான் பாகவத உபதேசமே भगवान, सत्यमें सत्यत्मो नामिया சத்துியுவி அப்பு தேஜஸ்வி இந்த மூணுக்கும் சத்துனு பேரு கியத்து பேரு வாயு ஆகாஷம் ரெண்டுக்கும் இந்த சத்து கித்து சிதந்திரத்தாலே சத்யம் இது மூர்த்தம் இது அமூர்த்தம் நிருப்தஞ்சா அநிருப்தா நிலையனஞ்சா அநிலையனஞ்சா விஜா இந்த சத்தியம் அதனாலே இந்த பஞ்சபூத்தத்துக்கும் சத்தியம் இருஞ்சபூதிகமான பிரபஞ்சத்துக்கும் சத்தியம் இரு அப்படி இந்த சத்தியசோனி நாமெல்லாம் சத்தியமா நம்பின் இருக்கிற இந்த பாஞ்சபூதிகமான பிரபஞ்சத்துக்கும் காரணம் சத்தியசோனி நிஹிதஞ்ச சத்திய இந்த பாஞ்சூதிமான பிரபஞ்சத்துல சுவாமி உள்ள அனுப்பிரவேசம் என்ன உனக்கு பிரபஞ்ச கண்ணுக்கு தெரியுது வண்டி மண்ணும் லட்சங்கல் செங்கல்லும் ஒண்ணு கொட்டின இந்த ரெண்டையும் வச்சுக்கணும் வீடு கட்டிவிட முடியுமா பதினாயிரம் கூட ஜலம் இருக்கு அந்த மண்ணா சாந்தாக்கோ தெரியல ஜலம் இல்லாம முடியாது தெரியல ஜலம் சேரலா கட்டி இருக்க முடியுமா சாந்தா ஆயிருக்குமா மண்ணும் கல்லும் சேருமா சேராது அது மாதிரி தத் சுஷ்டமா சச்சா போது அப்புறம் தான் உலகம் வந்து நம்முடைய அனுபவத்துக்கு யோகியமா ஆச்சு பகவான் அனுப்பிரவேசம் பண்ணதுக்கு ஜலம் பூந்ததுக்கு அப்புறம் தான் ஜலம் ஆனா கண்ணுக்கு தெரியல அதுக்காக இல்லையு சொல்றவங்க அது மாதிரி இந்த காவியத்தினால எப்படி அனுமயமோ அப்படி இது பகவான் உள்ள அனுப்பிரவேசம் பண்ணி இருக்கிறதோட்டா அப்படி பகவான் உள்ள என்னைக்கு இருந்திருக்கானா மிக சத்திய சத்திய சத்தியம் ஆனா இந்த பிரபஞ்சங்கள் போனா கூட அழியாத சத்தியமா இருக்கிறவன் பரமாத்மா சத்தியத்துக்கு சத்தியமா இருக்கிறவன் இந்த பாஞ்சபூதிக்குமான இந்த சத்ய இந்த பிரபஞ்சத்துக்கும் அவன் சத்தியம் வாஸ்தவமான சத்தியம் அவன் சத்தியம் ரித்தம் சத்தியம்னு ரெண்டு மனசுல யதார்த்தத்தை நினைக்கிறதுக்கு ரித்தம்னு பேரு வாக்குனால பேசுறதுக்கு சத்தியம்னு பேரு இந்த ரெண்டும் சுவாமிக்கு நேத்திரமா ய அப்படிப்பட்ட சத்யரூபியான தங்களுக்கு நமஸ்காரம் என்ற என்ன பிரம்மாதி தேவதகள்லா ஸ்தோத்திரம் பண்ணி வித்மஸ்தனான பரமாத்மாவுக்கு நமஸ்கரிச்சு தேவகி பார்த்து அம்மா சர்வீஸ்வரன் குட்சிகத பரப்புமாரே திருஷ்டியாம்பத்தே குட்சிக அம்மானு பூப்பாளா பிரம்மா பரமேஸ்வரன் எல்லாரும் என்ன சர்வஜகத் பீதாவான நாராயணனுக்கு அம்மா ஆனதுக்கு அப்புறம் எங்களுக்கெல்லாம் அம்மாவா அம்மா நீங்க திருஷ்டியாம்பே குட்சி கதே அம்சேனூஜ அம்மா நீங்க பண்ணிட புண்ணியம் சர்வேஸ்வரன் உங்க கர்ப்பத்துக்குள்ள அனுப்பிரவேசு எது குலத்தை காப்பாற்ற போறேன் தேவத்தைகளும் பிரம்மாவும் பரமேஸ்வரனும் இப்படி தேவகீடத்தில் சொல்லிவிட்டு அவர் அவர்கள் பறந்து போட்டாள் உடனே மங்களமான காலம் வந்தது பகவத் அவதார காலத்தை போய் வர்ணிக்கிறாள் கிருஷ்ண அவதார காலத்தை பரமோனேவனிரகம் திச பிரசே துகனோடுனோயமங்கலூயி உழாரா சங்கலாஜா பிராபலராஜோராஜஸ்ப்புச்சி அகிரய்ரா அணோபேத அசா நரம்பிக்க மங்கள அனந்தர ஆரம்ப பிரேஸ்வோ அத பரமங்களுப்பிரமானவதாரம் எல்லா குடும்பத்துக்கும் ஆச்சந்தாக்கமான வம்சவியின் க்ஷேமத்தையும் கொடுக்கக்கூடிய சரித்திர அதுக்காக அசா ஆரம்பிக்கிற ஆரம்பிக்கிற போதே அசராஜா தசரம் தார்க் பிரதீன் சீதா கல்யாணத்தில் ஆரம்பித்தாள் மகான்கள் வாக்குற பத்ரம் பத்ரமிதிருவியாது மங்களமான சப்தம் தான் அவங்களமான சப்தமே சொல்ல மாட்டாள் அது இருந்து ஆரம்பிக்கிறாள் ஜெகத்துக்கே கஷமமாம் கிருஷ்ண அவதாரம் சர்வகுணோபேதா கால பரமசோபன சர்வகுணங்களோடு கூடின பகவத அவதார காலம் வந்தது அது பரம மங்களப்பிரதம் பரமசோபனா சுவாமியினுடைய அவதார காலம் எப்படி இருந்ததுன்றால் நவகிரகங்கள் எல்லாம் மங்களமான இடத்துல வந்து இருந்தாளா என்ன பகவான் அவதரிச்சு சுவாமிக்கு இருக்கிற ஸ்ரேய பார்த்து நவகிரகத்தாலே உலகத்துல நவகிரகத்தை ஆராதிப்பன் அதுக்காக அப்படி அவெல்லாம் சரியான இடங்கள்ல வந்து இருந்தாளா அஜரஜன்ம ட்சமா பிரம்மா போய் கீடாப்தியில வேண்டி சுவாமி பிறந்திருக்கா அது தெரியறதுக்காக ரோஹிணி நட்சத்திரத்துல கிருஷ்ணாவதாரா நீ ரோஹிணி நட்சத்திரமா ரோஹிணி நட்சத்திரம் பிரஜாபதி ரோஹிணியில கிருஷ்ணாவதாரம் புனரசுல ராமாவதாரம் ரெண்டு மூர்த்தியும் ஒண்ணுதான் அதுல வித்தியாசம் இல்லை அது ஒண்ணுன்னு காட்டுறதுக்காக நீங்க புனரசு கூட புனரசு வந்துட்டு அஜன ஜன்மட்சம் பிரம்மதேவதாகமான நட்சத்திரமா சாந்தர்ஷ கிரகதாரகம் விரட்சங்கள் கிரகங்கள் எல்லாம் சாந்தமா இருக்கான் பரமங்கலமா இருக்காம் எங்க பார்த்தாலும் சாதுக்களுடைய அக்னிஹோத்திர அக்னி இல்லாம ரா தாமர பூத்து இருக்கான் என்ன காரணம் அவதார மகிம சுவாமியினுடைய அவதார கால மகிமையினால ராத்திரியில தாமர பூக்கும் எதை பண்ண முடியாது பகவானுடைய மகிமையினால அப்பிரமயமான சக்தியினால ராத்திரி தாமர பூத்து இருக்கு ஜலருகஸ்ரீயா ஜலருகம் ஸ்ரீயோட பிரகாசிக்கிறான் என்ன மலர்ந்து இருக்கான் ராத்திரி தாமரபூ அஷ்டமி சந்திர உதய காலம் உதய இருபிணியம் விஷ்ணு சர்வகுஹாசையாக எல்லாருடைய உள்ளே இருக்கிற பிரபு தேவரூபிணியான தேவகியிடத்திலிருந்து அவதாரம் பண்ண எத்தனை காலத்துல இங்க கீழே வாத்திய கோஷங்கள்லாம் பூலோகத்தில் இல்ல அதுக்காக என்ன பண்ணிட்டுதான் சமு வருஷ தூவா அப்படி தூத்தல் தூரின் சொன்னாள் பயம் அது எதிர் தரப்புக்கு ஓட்டு ஏறி போயிடுச்சுன்னா அப்புறம் ஒண்ணுமில்லான் வந்து கம்சன் நடத்துல மதிப்பு கிடையாது தேவிக்கு பிரசவ காலத்துல நாம் ரொம்ப கட முடான்னு அவளுக்கு தலைவாதனையா அடிக்க போறதே நம்ம மந்தம் ஜலதராஜு ஜனாபிணம் விஷ்ணு அவிராசி பிராச்சியம் திசீந்துவ புஷ்கல அதுக்குல பூர்ணச்சந்திரன் உதயமான போல சர்வேஸ்வரம் தேவக்கு நடத்து ஆவிர் அடஞ்ச திக்குல சந்திரோதயம் போல சொன்னத்துனால தேவகிக்கும் தேவகி கர்ப்பத்துக்கும் பகவானுக்கும் சம்பந்தம் இல்லைங்க சந்திரனுக்கும் பரமாத்மாவுக்கும் சம்பந்தம் சுவாமி எப்படி உண்டானான்னு சொல்ற போது ஆவிதாசித்து புஷ்கலகான்னு இருக்கு இவா ஒண்ணு இருக்கு அது ரெண்டு வண்டி கேட் வாஷ் அப்படிங்கிற ரெண்டு வண்டி இல்லை அவிராசிது பிராச்சியாம் திசை இந்து ரிவான்னு சொன்னாலே போறும் ஒரு யதா ஒண்ணு இருக்கு இது என்னதுக்காக ஸ்ரீஹஸ்வாமி யசாங்கிறதுக்கு யதாவது ஐஸ்வரேன ரூபேனா அர்த்தம் பண்ணினாள் வைகுண்டத்துல எந்த ரூபமுண்டோ நம்ம யசாங்கிறதுக்கு அந்த ஐஸ்வரமான ரூபத்தோட அப்படி வந்தாளா சுவாமி இந்த யதாக்கு இப்படி அர்த்தமா அது எங்க உப்புமா தேவாசி புஷ இந்த மொத முதல்ல வசுதேவர் கண்டாடாம் பகவான் அவதாரமணிய வைபவத்தை சமத்தம் பாலகமம்புஜம் சங்ககதாத்யுதம் கலசோ கௌஸ்துமம் ீத்தம்பரம் சோ மகாரூவோ கிட்ட குண்டல திருஷா பரிஷ்ள உம காஞ்சங்கி வினம் மசுதேவ அன கொண்டையா சாமி அவ காலத்துல அது அன கொழம்பியர் துத்தம் பாலகமாதிரி வசி கௌஸ்தீரம் மஹேந்திர பய மஹ வை கிரீட குண்டல இப்படி பார்த்தாளாம் தேவகியிடத்தில் அவதரிச்ச பரமாத்மா கிருஷ்ணனே வசுதேவர் எப்படி பார்த்தான் நாள் உபனிஷ் பிரதிபாதியமான தெய்வத்தை ஆச்சரியமா பார்த்தாளாம் சின்ன குழந்தையாய் சந்தா போன்ற நேத்தம் रत्न रत्निरीटं दिव्यतिलक उन्नतनाशिके मंगलटाक्ष मकुंडल मंदसम चतुर्भुज शंखम चक्रम गनमे कौस्तुभम श्रीवत्स मारफुल्मी पीतांबर स्वर्ण कांची रनकूफुम दिव्यचरणम कल्याणगात्र वसुदेवक्षत वसुदेव पाता तीरुंडमेघंबो வளத்துல பிரம்மா உக்காரான்னு பிரம்மாக்கு பேரு பிரம்மதேவன் குழந்தையா உட்காட்டுருக்காரா சுவாமியினுடைய ராபிக வளத்துல பாலகம் அம்புஜே அம்புஜே தாமரை போன்ற கண்களூர்த்தம் அம்புஜானு மகாலட்சுமிக்கு பேரு மாவுல மீ கட்டாட்சால பாத்தம் திருக்காடா நம்ம அம்புஜா ஈஷணே எஸ் அம்புஜேஜம்யுதம் ீரம் சந்திரோன் மஹாஹ வைடூரிய சகண்ட உஞ்சங்கிவிச்சமான ஐச்ச வைக்குண்டூப்பி உடனே சாட்சாத் மாயா தீத்தனான புத்தீனால உணர்வ வேண்டிய பரமாத்மா நீந்து ஸ்தோத் அணிஞ்சாள் வசுதேவர் உடனே தேவைக்கு பிரசவ வேதனை தெளிஞ்சி ஆவல் சுவாமி வந்து ஸ்தோத்தம் மத்தியூ மருத்தோயன் சமூகே நயாஜம் பிராப்பி ஸ்வத்துரஸ் மாதபை நாளாம் என்ன பணி சர்வேஸ்வரா இந்த மனிதன் மருத்யுவாகிற கரும்பாம்புக்கு பயந்து கொஞ்ச சரணத்துல வந்து சரணாகதி பண்றான் அப்படி சரணாகதி பண்ணின பக்தால நீரட்சிக்கிறேன் அந்த கரும்பாம்பு பயந்துண்டு ஓடுறது மர்வான பிரம்மலோகம் போனாலும் யோகம் உண்டா தேவலோகம் போனாலும் யோகயம் உண்டா உன் சரண கமலத்தை வந்து அண்டின பக்தாளுக்கு யோகயம் இல்லைன்னு மகான்கள் கேட்டு பக்தான் இருக்காளே எதிர்ச்சயாத்திய எதிர்ச்சியாங்க அப்படி அர்த்தம் பண்ணினாள் ஆறாவது பெரியவாழ் பண்ண புண்ணியம் தான் கிடைக்குமா பகவத் குணம் கிடைக்காதா புண்ணியம் இல்லாமனா கிடைக்காதா உன் சரணத்துக்கிட்ட தொத்யம் பிராப்திய எதிர்சயாத்திய மூரஸ் மருத்துவயு ஓர்ணாநம் மன்ற அதுனால நாம் மான்சை கமனத்திலே உஞ்சரண பாக்கிறாள் சோராத்ன நாங்கள் குரச பிள்ளையான கம்சன் அதுல நடுங்கி கிடக்கும் எங்களை காப்பாத்தனம் ரூபஞ்சேதம் மாம்ச திருஷிஷா இந்த வைகுண்ட ரூபத்தை மாம்ச கண்ணுக்கு தெரிய முடியாது பண்ணப்படாது சொன்னாலாம் அதோட கூட துஷ்டனான கம்சன் என்ன பண்ணிவிடுவோம் நாளாம் அம்மா இன்னும் கூட கம்சங்கிட்டேன்னு பயம் இருக்கா நான் வந்ததுக்கு அப்புறம் நாளா சுவாமி அந்த பாபி ஆறு குழந்தைய கொண்டு எனக்கு நினைச்சா தூக்கி வாரி போடுவதுன்னு நாளான் அம்மா நீங்க அப்பா பயப்படாதீங்க நான் மனுஷ குழந்தைய ஆயிட என்னை அப்பா கொண்டு போய் நந்தகோகுலத்துல ஒரு பெண் திறந்திருக்க யசோதைக்கு இப்பதான் என்னை கொண்டு போய் எங்க வச்சுட்டோ அந்த பொண்ணை கொண்டு இங்க வைக்கட்டா அவள் எல்லாம் கருத்தையும் நடத்துவள் சொன்னாள் கைசாலெல்லாம் விலங்கு இருக்கேன் ஜெயில் கதவு சாத்திருக்கேன்னு காட்டாள் என்னை ஸ்மரிச்சவாளுக்கெல்லாம் சம்சார விலங்கே விட்டு போறது என்ன மரண விலங்கு இந்த இரும்பு கம்பிதால போட்ட விலங்கு போகாதான் உடனே சுவாமி அப்பவே சின்ன குழந்தையை ஆகிட்டாள் அது ஒரு ரூபம் இந்த அலௌக்கிக்கமான ரூபத்தை மறைச்சு லௌக்கிகமான லோகத்தில் உள்ள குழந்தைகளை போல சுவாமி ஆகிட்டாள் உடனே வசுதேவர் கையில் இருக்கிற விலங்கெல்லாம் தானா விட்டது கால் விலங்கு விட்டது ஜெயில்கதவர் திறந்தது குழந்தையை தோல் எடுத்து சாத்திக்கின்றார் பதினாயிரம் சூழ்சர்கள் எட்டாவது பிரசவம்னு ஒரேடியா மலபார் போலீஸ கொண்டு இருக்கான் எல்லாரும் என்ன பண்றான் தூங்கறானா எல்லாம் காரியம் அதான் தர்மத்தினுடைய பெருமை அவன் தர்மம் பால்னி சொன்னாள் பரிக் ராஜாச விபீஷணா சுவாமியிட்ட பக்கத்துல நின்னானா சமுதிரக்கலையில விபீஷணன் லங்கையில என்ன லட்சக்கணக்கான ராட்சம் தானே போனது தர்மம் இருக்கு அவங்க அதனால அந்த எதிர்த்தரப்புக்கு என்ன லட்சம் பேர் தோன்றதுன்னு இருக்கு லட்சம் எங்க ஒத்தமாட்ட வண்டிக்காரன் எத்தனை மாட்டா தோன்றது நாலு பேர்களை கணம் சொல்றது கும்ப கும்பலா நிற்கிறதே தீ துணியை அப்படி தோன்றதுன்னு அந்த பகவத் அனுகிரகத்தால் அப்படி தோன்றது சத்ருக்களுக்கு இருந்து அழிக்க மாதிரி தோன்றதுன்னு எல்லாரும் கண்ட முடிக்கா அத்தனை மில்சி ஆசல்ல போனா தூத்தல் குழந்த மேல தூத்தல் உள்மேன்னு நினைக்கிறார் இவர் மேலையும் உள்ள குழந்தை மேலையும் உழலே என்ன உழல்லையே கொடகுடலே நிமிர்ந்து பாக்குறோன் ஆதிசேஷன் ஆயிரம் தலையோட கூட பிடிச்சிருவராணாம் வசுதேவர் பயப்படலையா ஏன்னா சுவாமி கிடைக்காது ஓடி விட மாட்டோம் நின்றுதான் என்னந்ததும் சிந்துருவ சேகே என்ன சீதாராமனுக்கு எப்படி சமுத்திரராஜன் மார்க்கத்தை கொடுத்தானோ பயந்துகிண்டு அது மாதிரி காத்துக்கிட்டு இருந்தார் யமுனா நதி ரெண்டு பக்கத்திலையும் ஜலம் தடுப்புற மணல் அக்கறையில் கொண்டு போய் பிரசவிச்சிருக்கா அங்க என்ன கதவாதவா நந்த கோகுலமோ இல்லையோ ஊடாரம் பிரசவிச்சிரமத்துல நதல்லிங்கம் பரிசாந்தா நித்ரையா அபகத ஸ்மிருதி பொன்னா புள்ளையான்னு கூட அப்படி இல்லாம சுகப்பிரசவமா இருக்கும் இந்நாளில் பிரசவி கர்ப்பிணியா இருக்கிற குழந்தைகள் நெல்லு குத்துவா அபஸ்தம்பர் நெல்லு குத்தணும்னு வெறுப்பையோட ஒட்டாதான் குழந்தை சுகப்பிரசவாயிடும் வாசல்ல கோலம் போட்டுருப்பா சித்த கழிச்சு ஓப்பல இருக்கும் ஸ்நானத்துக்கு போற போது அந்த குழந்தை கோலம் போட்டுருப்பாள் சித்த கழிச்சு வர போது குழந்தை கத்தும் வாசல்ல வாப்பல சொல்லியிருக்கும் ஒரு டாக்டர் ஒரு சத்தம் கத்தான் ஒன்னும் இருக்காது நேமி அப்படி வழக்கம் அது அவர் கொஞ்சம் தூங்கிட்டு இருந்தாள் வசுதே கொண்டு போய் இந்த புள்ள குழந்தை எங்க வச்சார் பொன் குழந்தையை தூங்கி நீங்க வந்துட்டார் ஜாரோ இல்லையோ ஜெயில் கதவு சாத்தி விலங்கெல்லாம் மாட்டிக்கின்றது கத்த ஆரம்பிச்சு எல்லாம் வீழ்ச்சி போய் குழந்தை படுக்கையில இருந்து ஓடி வந்தான் சாவி எடுத்து அவன் எங்கையில இருக்கு மலையாளி மாதிரி இவன் கையில சாவி இருக்கு எத்தனையோ காயம் இங்க ஆயிடுது இருக்குன்னு சொல்றான் இங்க வந்து கதவை வரபோது கால் தடங்கிட்டுதான் தலை அவுர்ந்துதான் அப்படி ஓடி வந்தான் கதவை திறந்து பார்த்தேன் அந்த பெண் குழந்தைய தேவைக்கு எடுத்து கட்டிக்கிட்டு அப்பா எத்தனையோ குழந்தைகள் போயிருக்கு இந்த ஒரு பெண் குழந்தை நீ கொடுத்த பிச்சையா இருக்கட்டும் உன் பிள்ளைக்கு உனக்கு போறேன் உன் பிள்ளைக்கு கொடுக்க போறேன் உனக்கு நாட்டு பொண்ணா கேவல் உன் குடும்பத்துக்கு மேல மேல கல்யாணத்தை கொடுக்கக்கூடிய பண்ணுவள் ஒரு வியாக்கியான சொன்னார் இந்த சகோதரிகளுக்கு சகோதரன் கிட்ட இருக்கிற வாஞ்சியை பாத்தியா இந்த போக்குறீட்டை மறுபடியும் சம்பந்தமும் பண்ணணும் தவ கல்யாணி ஆமா உன் பிள்ளை கொடுக்க போறேன் நாட்டு பொண்ணுன்றாலாம் அவங்க உடனே என்ன பண்ணினான்